எனக்கு பின்னர் ஆண்களுக்கு அதிகூறு தரும் எதனையும் நான் விட்டுச் செல்லவில்லை என்று நபி சொல்லு வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒன்பது ஆறு முஸ்லிம் இரண்டு ஏழு நான்கு